வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு மிக மிக அவசியம் அப்படிப்பட்ட உணவை நமக்கு வழங்குவதற்காக பல வகையான தாவரங்களும் பல வகையான விலங்குகளும் பயன்படுகிறது குறிப்பாக ஒரு சில தாவரங்கள் இருக்கிறது நமக்கு அதனுடைய பகுதிகளும் உணவாகவும் அல்லது வேறு வகையிலும் பயன்படும் உதாரணமாக வாழை மரத்தையும் தென்னை மரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் வாழை மரத்திலிருந்து வாழை இலை போட்டு வாழைப்பழம் வைத்து வாழைப்பூ கூட்டு செய்து வாழைத்தண்டு பொரியல் செய்து மிக அழகாக சாப்பிடலாம் அது மட்டுமா அந்த வாழை மரம் காய்ந்ததற்கு பிறகு அதனுடைய மாலையாக செய்வதற்கும் பயன்படுகிறது இதே போலத்தான் தென்னை மரமும் தென்னை மரத்திலிருந்து நம் தாகம் தீர்க்க இடநீர் உணவுப் பொருளுக்காக தேங்காய் அதிலிருந்தே தேங்காய் எண்ணெய் குரை வேவதற்காக தென்ன பல வகையான பொ தென்னை மர தண்டிலிருந்து உபயோக பொருட்கள் செய்ய முடியும் உணவாகவும் அதை தாண்டியும் பல பொருட்கள் பயன்பட்டு வருகிறது அதே போலத்தான் மழையும் மழை நீர் நம் உணவு உற்பத்திக்கு மிக முக்கியமான ஆதாரம் மழை நீர் இல்லாமல் இந்த உலகில் எந்த தாவரங்களும் உயிர் வாழ முடியாது ஆகையினால் நம் உணவிற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் அந்த மழை சில நேரங்களில் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது எப்படி உணவாக பயன்படுகிறது நாம் உண்ணுகின்ற உணவுகளில் அகச்சிறந்த உணவு எது என்று கேட்டால் தண்ணீர் குறிப்பாக வானிலிருந்து பொழியும் மழை அந்த மழை நீரை நேரடியாக அதனுடைய சுவை அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அளவற்றது ஆகையினால் அந்த மழை நீர் அகச்சிறந்த உணவாக கருதப்படுகிறது இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் உணவு உற்பத்தி செய்வது தருவதோடு தானே உணவாகவும் அமைவது மழை என்று மிக தெளிவாக கூறுகிறார் நம் எல்லோருக்குமே அந்த குரல் தெரியும் அந்த குரலை நன்கு பழகியிருக்கும் ஆனால் அதனுடைய பொருள் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை துப்பாருக்கு உணவு தேவைப்படுபவர்களுக்கு துப்பாக்கு மீண்டும் அந்த உணவாக உணவு தேவைப்படுவர்களுக்கு துப்பாயா உணவாக தூவு மழை உணவாகவே பெய்யும் மழை என்று மிக அழகாக கூறு திருக்குறள் அறுத்துப்பால் வான் சிறப்பு குரல் எண் பனிரண்டு துப்பாக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயா தூவுமணை இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி